நம்ம இன்னைக்கு படிக்கலாம் ரூபன் ரூபனை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் நம்ம இன்னைக்கு சுத்திகரிப்புக்காக நாம் அதை ஒரு விஷய பார்க்கலாம் ரூபன் ரூபன் பிறந்தபோது அவங்க அம்மா அவனுக்கு பேர் வைக்கும்போது ரெண்டு காரியம் சொன்னாங்க கத்தர் என் சிறுமையை பார்த்து என்னை நினைத்திருவினார் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து என் புருஷன் என்னை நேசிப்பான் ஆதியாகவும் இருபத்தி ஒம்போது பேர் வச்சதுக்கு காரணம் கேர் பேர் வரும்போது உலகமும் மாம்சமும் சேர்ந்து வருது அதில் அதனால தான் இவங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலும் இருக்கும் மாம்சீகமும் இருக்கும் ரெண்டும் இருக்கும் இன்றைக்கி பாதி விசுவாசிகள் ஊழியக்காரங்க எப்படி தான் இருக்காங்க பாதி மாம்சமும் பாதி ஆவிக்குறியோ தென்படுகிறார்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கரெக்டு கத்தர் சிறுமையை பார்த்து என்னை நினைத்தருளினார் அப்படி கரெக்ட் அதனால் அவனுக்கு ரூபன்னு வச்சா பரவாயில்ல பட்டுன்னு மாறுது பாருங்கள் அடுத்த ஸ்டெப் எழு இனிமே என்ன செய்வார் என் புருஷன் என்ன நேசிப்பான் உலகம் வந்துருச்சா மாம்சம் வந்துருச்சா ஆவிக்குரிய ஜீவித்தில் வந்துட்ட பிறகு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நீ ஒன்று பரிசுத்தவனாயிரு எல்லா விட்டாலும் நீ யாராயிரு பாவியாயிரு இந்த ரெண்டுக்கும் நடுவில் வேஷம் என்ன செய்யாத போடாத பிளேயால்தோளில் தோல்வியர் தான் அவளுக்கு துக்கமும் இருக்குது அதே நேரத்தில் மாம்சீகமான போராட்டமும் இருக்குது இந்த புருஷனை பாக்கெட் பண்ணுறதுக்கு இந்த ராகையில் லேயாலும் போடுறாங்க பாருங்க போட்டி அசிங்கமாக இருக்கும் பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மாம்சத்தை அவங்க இன்னும் ஜெயிக்கவே இல்லை இதே பழக்கத்தை அப்படியே யாருக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க ரூபனுக்கு சொல்லி கொடுத்தாச்சு பெற்றோர்கள் தங்கள்ட்ட உள்ள நல்ல காரியங்களை தான் என்ன செய்யணும் அதே நேரத்தில் நம்ம சொல்லி கொடுக்காமலே நம்ம தீவர்களாக இருந்தோன்னா இதே பழக்கம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் வரும் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னா ஒரு பையன் அவங்க அம்மா அப்பாவா ஏசுன்னு சொல்கிறா அப்படின்னு ஏன்னா அப்பா தண்ணி அடிக்கிறாரு பையனுக்கு அப்பா ரோல் மாடலானா என்னவாரு எப்படி இருக்கும் புரியுதா உங்களுக்கு எனக்கு வந்து முன் மாதிரி யாரு அப்பா தான் சொல்கிறான் அவன் காலேஜ் படிக்கிற பையன் அவன் அப்பா மேலே உள்ள பாசத்தில் சொல்றான் அம்மா பக்கத்துல இருந்து சொல்லுது அப்பாவை என்ன சொல்றா ஏசுவை சொல்றா அப்பா தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு அதான் ரோல் மாடல் உனக்கு இப்போ அநேக பெற்றோர்கள் தங்க கெட்டு போய் தாங்கள் கெட்டு போய் தம் பிள்ளை நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க அது எப்படி நல்லா இருக்கும் உனக்குள்ள இருக்கிற ஜீன்கள் தான் எங்கே இருக்கும் அந்த அணுக்கள் தான் அந்த ஜீவன் தான் எங்க யாருக்கு வந்திருக்கு வந்திருக்கு ஜென்மஸ்வாவம் வந்திருக்கு அதனால நம்முடைய எதிர்பார்ப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் நீ மாங்க மாங்கோட்டையை நட்டுட்டு மாமரத்தை எதிர்பார்த்தா பரவாயில்ல நீ முள்ளு செடி நட்டி வச்சுட்டு மாங்காவது நினைச்சா நினைச்சே அது வராது அது ரூபன் கெட்டதுக்கு மெயின் ரீசனே லேயால் தான் நீங்க வீட்டில் போய் நல்லா உட்காந்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருங்க பைபிள் தெரிஞ்ச உங்களுக்கு தெரியும் ரூபனுடைய தோல்வி அவன் தன்னுடைய மறுமனையை தகப்பனுடைய மறுமனையை அட்டி அப்படி அப்படின்னு த ராங்காக அவன் தவறான உறவுகள் பழக்க வழக்கங்களுக்குள்ளே சிக்கனதுக்கு ரீசனே யார் தான் லேயர் தான் ஆருங்க பேர் வைக்கிறா தேவன் என்ன சிறுமியை பார்த்தார் நல்லது திருப்பி என் புருஷன் புருஷன் தான் நேசிக்கணுமா கத்த நேசிக்க வேண்டாமா ம் ஒரு சிலர் பிள்ளை பிள்ளை பிள்ளை பிள்ளைம்மாங்க பிள்ளைய கடைசியில் விக்ரமாக வச்சுருவாங்க கடைசியில் கத்துற ஒரே அடியில் ஒன்றத்துக்கு அவனுக்கு பெரிய மனதை என்னிடத்துல எடுத்துக்கொள்வேன்னு எடுத்துகிட்டு போயிடுவார் எதையுமே விக்ரகமான மனித கூடாது நிறுத்தக்கூடாது அவனுடைய விழுகைக்கு காரணமே அதுதான் சின்ன வயசுலேயே அவனுக்கு பாவ அறிவு கூடிடுச்சு அது அவனை எங்கே கொண்டு போய் நிற்பாட்டிடுச்சு பெரிய விழுகையில் கொண்டு போய் நிறுத்தினார் ஆதி ஆக்மம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் ஆதி நாற்பத்தி ஆறு எட்டு அவனுக்கு பேர் என்னது மூத்த குமார் நீங்க சபையில் யாரு நாம் சபையில் யாரா இருக்கிறோம் மூத்த குமார்ல இருக்கிறோமா இளையகுமார் இருக்கிறோமா சபையில மூத்த விசுவாசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும் சீனியாரிட்டி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் சர்வீஸ் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணலை அப்படி பண்ணுறாங்களா ஆ சீனியாரிட்டி பேஸிக்கில் உங்களுக்கு முதலிடம் முக்கியத்துவம் அப்படிலாம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து இது உலக முக்கியத்துவம் கிடையாது ஆனால் நீங்கள் மூத்த குமாரன்னு சொன்னால் அந்த ஸ்தானத்தில் என்ன செய்யணும் நிற்கிறோம் இந்த மூத்த குமாரன் இளையகுமாரன் திரும்பி வந்துட்டான் மூத்தகுமாரன் என்ன பண்ணாந்தே தகப்பண்ண ஓடி போய் அணைச்சி அவனுக்கு என்ன கொடுத்தாச்சு முத்தம் கொடுத்து அவனை கொண்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவனுக்கு சுத்தமாக எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்து அவனுக்கு மோதிரம் போட்டு சிறந்த வஸ்திரங்கள் தெரிவித்து பாதரட்சை கொடுத்து வீட்டில் ஒரே டான்ஸும் சாப்பாடும் ஒரே எழுப்புதலுமாக மாறிடுச்சு இப்போ இவன் அங்கேருந்து வர்றான் வெளியே இருந்து வேறு மூத்த வந்துட்டு கேட்கிறான் என்ன சத்தம் என்ன பாட்டு உங்க தம்பி வந்துட்டார் அவ்வளவுதான் முகமெல்லாம் மாறி எங்க போய் நின்று வீட்டுக்கு வெளியவே நின்று உள்ள வரமாட்டேன் வேண்டாம் தேவையில்லை ஒரு வீட்டுக்கு மூத்த குமார அவன் அடுத்த தகப்பன் சரிதானா ஒரு வீட்டுக்கு மூத்த குமார அவன் அந்த வீட்டுக்கு என்னது அடுத்து தகப்பனுடைய சாணத்தில் வர வேண்டியாள் ஆனா எங்க என்ன நடந்துச்சு இவன் மூத்த குமாரன்னு பேர் தான் இருக்க தவிர என்ன கிடையாது என்ன கிடையாது அவனுடைய வாழ்க்கையில் தகப்பனுடைய அந்த சிந்தை இன்னும் என்ன செய்யல அவனுக்கு வரல இன்னும் அவன் பிதா பிதாவா என்ன செய்யல மாறல மூத்தகுமாரன் நீ வந்துட்ட பிறகு சபையில் பழையவர்கள்லாம் தகப்பன் மாறா என்ன செய்யணும் மாறணும் உலகத்தில் தகப்பன் சொன்னா இருபது வயசுலேயே கல்யாணம் கட்டி புள்ள பேர் என்னது தகப்பன் பதினஞ்சு வயசுல குழந்தை பத்துக்குது அதுக்கு பேர் என்னது தாய் அப்படித்தான அதுக்கு என்னன்னு தெரியாது ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் மாதிரி தான் பேசிட்டுலையும் சண்டை போட்டு தலையும் உட்காந்துக்கும் எழுந்துக்கும் ஓடும் எழுந்திச்சு ஓடும் சும்மா உலக பிரகாரமாக ஒரு தாயிருக்கா மனசுல என்ன செய்யல இன்னும் இவன் மூத்த குமாரன் இவனுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி என்ன வரல ரூபன் ஒரு மூத்த குமாரன் ஆனா அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மனப்பக்குவம் ரொம்ப கம்மி அந்த மெச்சூரிட்டி அவனுக்கு என்ன செய்யல ஸ்பிரிச்சுவல்ல வரவே இல்லை மத்தையு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டுல ஒரு மூத்த குமாரன் வரான் தகப்பன்னு சொல்றான் திராட்சத்தோடத்தில் போய் வேலை செய்ப்பா அப்படிங்கிறான் மத்தேயு இருபத்தொன்னு இருபத்தெட்டு மாட்டேன் என்றான் தகப்பட்டு சொல் நீ போய் என்ன செய்ய திராட்சை திருப்பி மனசா போட்டு போனது வேற விஷயம் என்ன வேலை அது ஆவி லேட்டா மனந்திருப்பதெல்லாம் யாருடைய வேலை ஏசாவின் ஆவி ஏசா வந்து எல்லாம் முடிஞ்சு போன பிறகு கடைசியில் வந்து மனஸ்தாவை போட்டு அழுதான் கண்ணீர் விட்டான் ஆனால் மன மாறுதலை அவன் காணாமல் போனான் இந்த மூத்த குமாரன் என்னென்னா கூப்பிட்ட உடனே இவன் பொருப்பான் நான் அதெல்லாம் போக முடியாது அதெல்லாம் செய்ய முடியாது திரும்ப கொஞ்சம் மனஸ்தாவை வந்து திருப்பி அதை செஞ்சான் அது ரெண்டாவது பார்த்து ஃபஸ்ட்டு வேர்டு என்னது முடியாது இப்படி ஏதாவது வீட்டில் மூத்த இருக்கீங்களா மூத்த குமாரர் திருப்பி கொஞ்சம் சோத்திரம் சோத்திர சோத்திரம் பேசி கூட நாம அவசரப்பட்டோம் முதல் கொணல் முற்றும் நீ சபையில் விசுவாசிய ஊழிய காரணம் நீ ஒரு மூத்த குமாரனை போல கணப்படக்கூடாது அடுத்து இவன் மகன் மகன் அப்படின்னா சோர்வு அர்த்தம் சோர்ந்து போகுதல் அவளுக்கு புருஷன் அப்படி ஒரு மாதிரி அசட்டை பண்ணிட்டாங்க அற்பமாக என்ன பண்ணி என்றான் அப்படின்னு உடனே அவளுக்கு என்ன ஆகிப்போச்சு வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டா அவளுக்கு தான் இவன் பையன் அவனுடைய தாய் சோர்ந்து போன ஒரு ஆள் பாவந்தான் நாமும் கூட சில காரியங்களில் சோர்ந்து போயிடுறோம் லூக்கா பதினெட்டு ஒன்றில் ஜபத்தில் கூட நம்ம நினைச்ச கூடாது சோர்ந்து போக கூடாது சோர்ந்துடுறீங்களா என்னத்த பண்ணி பண்ணி உபவாசம் போட்டேன் ஜெபிச்சேன் அழுதேன் அங்கே எழுதி கொடுத்தேன் அவங்கள ஜபிக்க சொன்னேன் இவங்கள ஜபிக்க சொன்னேன் நானும் ஜெபித்தேன் பிள்ளைகளெல்லாம் ஜெபிச்சாங்க ஒன்றுமே என்ன செய்யலை ஆகலை அப்போ என்ன வந்துருச்சு ஜபத்தில் சோறு கலாத்திர ஆறாம் அதிகாரத்தில் நன்மை செய்கிறதுலே சோர்ந்து போகாதருங்கள் கலாத்திர ஆறு எட்டா அப்படி பார்த்த உடனே நாற்பது வருஷனத்தையும் பார்க்கணும் அப்படியே ஒன்று ரெண்டு மூணு இப்படி தேடக்கூடாது பளிச்சுன்னு பார்த்த நன்மை ஒன்பதாம் கலாத்திய போக கூடாது நான் உதவி தான் செஞ்சேன் எனக்கு தீமை வந்துருச்சு நான் செஞ்ச நன்மை யாரும் ஏத்துக்கல அப்படிம்பாங்க அவங்க ஏத்துக்கிறானோ இல்லையோ நீ நன்மை செய்யறதுல என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகவே கூடாது நீ திரும்ப திரும்ப நன்மை செய் நன்மை செய்கிறதில் நீ என்ன செய்யாத சோர்ந்து போகாது ரோமர்ல வாசிக்கிறோம் சோர்ந்து போகாமல் நற்கிரியர்களை செய்தால் கனத்தையும் மகிமையை என்ன செய்வோம் ஆண்டவற்ற பெற்றுக்கொள்வோம் ரெண்டு ஏழு நீ சோர்ந்து போகாமல் நற்கிரியகள் செய்யணும் நீங்க உங்க மாமியாருக்கு என்ன செஞ்சாலும் அது மாமியார் அதனால அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது நீ என்ன செஞ்சாலும் ஏற்றுக்க மாட்டாங்கிட்டே இருக்கணும் செஞ்சுக்கிட்டேதா இருக்கணும் நற்கரிகளை செய்ததில் சோர்ந்து போயிடக்கூடாது இவ சோர்ந்துட்டா வாழ்க்கையிலேயே சோர்ந்துட்டா ராகிச்சிட்டாரு அவளுக்கு நமக்கு என்ன வந்தாலும் நம்ம நன்மை செஞ்சுக்கிட்டே தான் ஒரு முனிவரும் அவருடைய சீசனும் குளத்துக்கு போயிருந்தாங்க ஒரு தேழ் தண்ணியில் விழுந்துருச்சு அதை பிடிச்சி எங்கே விட்டாரா முனிவர் வெளியே விட்டாரா அது என்ன செஞ்சிருச்சே கையில் ஒரு கொட்டு கொட்டிடுச்சு விண்ன்னு ஏறிடுச்சு சரி அதை கரையில் விட்டாச்சு கொஞ்சம் பார்த்தா திருப்பி அது எங்கிட்ட போய் கடைசியில் எங்கே வந்துருச்சு அதே தண்ணிக்குள்ளே போய் அது எங்கேயோ தேடி போய் உள்ளே விழுந்துருச்சு இவர் அதை பார்த்துட்டார் பார்த்த உடனே திருப்பி போய் என்ன அதே தேளை எடுத்து வெளியே விட்டார் அது பட்டுன்னு திருப்பி கொட்டிடுச்சு சீசன் கேட்டானா அது அது சாவதுக்கு போய் விழுந்து விடுத்து இருக்கு நீ போய் திருப்பி திருப்பி என்ன செய்றீங்க குருவே அதை தூக்கி விட்டுருக்கீங்க அது திருப்பி திருப்பி நிஞ்சிட்டு இருக்கு கொட்டிக்கிட்டே இருக்கு எதுக்கு போய் அதை விடுங்க அது சாவட்டம் போய் தண்ணியில் விழுந்து சாவுன்னா சாவட்டம் அப்போ அவர் சொன்னாரா தேலோட புத்தி என்னது கொட்டுற புத்தி புத்தி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யணும் உதவி செய்யற புத்தி அது கொட்டினாலும் நான் இணைஞ்சிக்கிட்டே இருப்பேன் நம்ம செய்வோமா ம் ஒரு ட்ரிப் போதும்பா இனிமே இந்த கதையே சப்ஜெக்டே வேணாம் இதோடு என்னை விட்டுருங்க அவ்வளோதான் உடனே நம்ம அதுக்கு ஒன்று சொல்லுவோம் நல்ல மாட்டுக்கு என்னது ஒரு சூடு தானே ஒரு ட்ரிப் பண்ணிட்டேன் பட்டுட்டேன் இனி அந்த மோ ஆளும் வேண்டாம் அந்த ஊழியமும் வேண்டாம் இந்த சப்ஜெக்டே தேவையில்லைன்றோம் அப்படி ஆனால் இவன் சோர்வை கத்தர் பார்த்து இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் எரிஞ்சாரு குழந்தைய கொடுத்தார் அதனால நன்மை செய்வதில் ஜபங்களில் நாம் சோர்ந்து போகக்கூடாது அடுத்து லேயாளுடைய தன்மை என்னன்னா கூச்ச பார்வை அவளுடைய பார்வையில் என்ன கிடையாது ஒரு பிரைட்னஸ் கிடையாது வாசிங்க இருக்கா அந்த வசனம் கூச்ச பார்வையாக இருந்தது அதுதான் பிரச்சனை அவளுக்கு இருந்த பிரச்சனையே அவளுடைய பார்வை எப்படி கூச்ச பார்வை ஒரு மாதிரி கண்ணை வந்து இறுக்கி பிடிச்சிட்டு பார்த்த மாதிரி பார்ப்பாங்க பார்த்தவொடனே ஏதோ சைட்டு கோலாறுங்கிறத நெஞ்சிக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்முடைய பார்வை எப்பொழுதுமே தூர தரிசனமாக தெளிவான பார்வையாக இருக்கணும் நம்முடைய பார்வை ஆவிக்குரிய ஜீவி வந்துட்ட பிறகு நம்முடைய பார்வை தெளிவு ரொம்ப கஷ்டம் ஒரு சிலர் பாருங்க அந்த வசனம் வாசிக்கும் போது பைபிள் எல்லாம் நிச்சயம் அது வசனமா தென்படும் நம்முடைய பார்வை தரிசனம் ரொம்ப முக்கியம் இந்த பாதையில் வந்துட்ட பிறகு உங்களுடைய தரிசனம் தெளிவா இருக்கும் பவுல் ஏன் இவ்வளவு அடிக்கப்பட்டாரு பவுல் இவ்வளவு அடி வாங்கிட்டு சகிச்சு போனதுக்கு காரணம் என்ன அடி மேல அடி அவருடைய பாடுகள் ஒரு லிஸ்டே இருக்கு அவருடைய பாடுகள் இருக்கு நூத்தி தொண்ணூத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சவுக்கடி வாங்கினேன் அதையே முப்பத்தி ஒன்பது வாங்கினாரு எப்படி இவ்வளவு சகிக்க முடிஞ்சது ஆசிங்காது ஒன்று குறைய நாற்பது அடிகளாக நான் ஐந்து முறை அடி பவுலின் பாடுகள்ந்தூத்தி தொண்ணூத்தி அடி பிச்சு எடுத்துட்டாங்க ஒரு அடி அடிச்சா ஒரு மாசம் சோகமாக நூத்தி தொண்ணூத்தி ஐந்து அடி வாங்கினா என்ன ஆகு யோசிச்சு பாருங்க அப்படியே அதனாலதான் சொல்ற கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்கள் எங்கே இருக்கு என் சரீரத்தில் இருக்குன்னு சொன்னான் கிறிஸ்துவனுடைய அடையாளங்கள் எங்கே இருக்கே என் சரீரத்தில் இருக்குன்னு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு அவ்வளோ வட்டி அதுக்கு காரணம் என்ன அவனுக்கு இருந்த பார்வை தரிசனம் அப்போது சில ஒன்போதாம் அதிகாரத்தில் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் காண்பிச்சிட்டாரு இவ்வளோ இவ்வளோ பாடுகள் உண்டு இதுக்கு பிறகு உனக்கு மகிமை சரின்னு போயிட்டான் வாசிங்க ஒன்பது பதினாறு காண்பிப்பேன் அந்த தரிசனம் இருந்துச்சு அதனாலதான் அடி வாங்கிகிட்டே இருக்கான் அதனாலதான் வெயிட் பண்றான் சார் கத்திர நிமித்த பார்வை தெளிவா இருக்கணும் இவ பார்வை தெளிவெல்லாம் வாழ்க்கையினுடைய பார்வையும் எப்படிதான் இருக்கு தெளிவே இல்லாமலையே போச்சு ஆதி ஆகமும் நாப்பத்தி ஒன்பது மூன்று சேஷ்ட புத்திரன் இவனுக்கு இவன் தான் புத்திரன் சேஷ்ட புத்திரன் டபுள் பங்கு சொ ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா சொத்தை மூணு பங்கு போடுவாங்க ரெண்டு பிள்ளைங்க இருந்தால் சொத்த எத்தனை பங்கு போடுவான் ரெண்டு பங்கு போட மாட்டாங்க எத்தனை பங்கு மூணு பங்கு மூணு பங்குல ரெண்டு பங்கு யாருக்கு இவனுக்கு அப்படி பார்த்தா ராக்கோ சொத்தை எத்தனை பங்கு போடணும் பன்னெண்டு பங்கு பன்னெண்டு பங்குல பதிமூணு பங்கு போட்டு இவனுக்கு எத்தனை வந்துடும் ரெண்டு வந்துடும் அப்படிப்பட்டது அதே போல் காணான பங்கிட்டா இவனுக்கு எத்தனை பங்கு ரெண்டு பங்கு கிடைக்கணும் கடைசி என்ன ஆயிப்புச்சு இவன் பேர்தான் சேஷ்டிர புத்திரன் ஆனால் இவனுக்கு சேஷ்டிர கிடைக்கல பேர் விசுவாசி பல்லவம் கிடைக்கல அதான் பேர் விசுவாசி எது கிடைக்கல பல்லவத்தின் மேன்மையான அனுபவங்கள் கிடைக்கல அங்கே தான் ஃபெயிலுவர் காரணம் அவன் பாவம் செய்தான் அவன் செய்த பாவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு காரணம் யார் தான் சின்ன வயசுலேயே அவனுக்கு பாவ அறிவை உண்டு பண்ணி கொடுத்தது யார் அவங்க தாய் தாய்மார் வந்து ரொம்ப கவனம் அதாவது ஸ்கூலில் உலகத்தில் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு டீச்சர் யார் தான் தாய் தான் ஒரு பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு டீச்சர் யார் தாய் அதுக்கு பிறகு மூணாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸில் ரெண்டு வயசில் ரெண்டாம் வயசில் மூணு வயசில் கிண்டர் அதெல்லாம் போகிறதில் ரெண்டாவது ஒரு பிள்ளைக்கு முதல் டீச்சர் யாரே தாய் நாலாகத்தில் இருக்கு அவனுடைய தாய் அவனுக்கு தவறாய் நடக்க ஆலோசனைக்காரியாக இருந்தால் எப்படி இருக்கும் துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தால் எப்படி இருப்பா அவங்க அம்மா எப்படி இருந்திருப்பா பாருங்கள் இருபத்தி ரெண்டு ரெண்டு நாளாக இருபத்தி இரண்டு மூணு இருந்தால் துன்மார்க்கமாக நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தான் அப்பா போய் பிள்ளை போய் சிகரெட் வாங்கிட்டு சொல்லி பழக்கினான் அவன் வரும்போது என்ன செஞ்சுட்டு வருவான் குடித்து பார்த்து தான் வருவான் இவா வந்து தவறான பழக்க வழக்கங்களுக்கு ராகிகளுக்கும் இவளுக்கு உள்ள போட்டியில் யாரை யூஸ் பண்ணா பைவில் போய் படிச்சுக்கோங்க தவறுக்கு யூஸ் பண்ணது யாரை தான் இவனை தான் கடைசியில் இவன் என்ன செஞ்சிட்டான் அந்த சிறு வயசுலேயே அவனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் கேட்டு சிறு வயதுலேயே பாவ அறிவு பிஞ்சிலேயே பழுத்தது போல வந்து கடைசியில் பிற்காலத்தில் அவனே குற்றவாளியாக மாறினான் இப்போ குற்றவாளியாக மாறினதுனால எது போயிடுச்சு பேர் தான் சிரஷ்டபுத்திரன் போர்டு போட்டுக்கலாம் ஆனால் எது சிலருக்கு கோடீஸ்வரன் பேர் வச்சிருப்பாங்க அங்கே பார்த்தா வீட்டில் வீட்டில் உட்காரதுக்கு என்ன இருக்காது இடம் இருக்காது போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்காது பார்த்துருக்கீங்களா வெள்ளச்சாமின்னு சொல்லுவாங்க ஆள் பார்த்தாப்போ கண்ணங்கருன்னு இருப்பான் இப்படி இந்த ஆப்போசிட்டாக என்ன செய்வாங்க பேர் வைப்பாங்க பார்த்துருக்கீங்க உண்மைதானே அவர் ஆசையில் வச்சுக்கிறது தான் அதே போல் கோடீஸ்வரன் வச்சுட்டா கோடீஸ்வரன் பேரெலாம் வச்சிக்க வேண்டிதான் என்ன கிடையாது ஆ அங்க வீட்டுல ஒண்ணுமே இருக்காது பேரு அப்படி இருக்க கூடாது நம்முடைய ஜீவியங்கிறது இவனுக்கு சேஷ்ட புத்திரன் ஆனா என்ன சேஷ்ட புத்திர பாகம் ஏன்னா தகப்பன் போட்டு சபிச்சிட்டு போயிட்டான் அவன் ஒன்னு நாளாகவும் அஞ்சாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல சேஷ்ட புத்திர பாகம் அவனை விட்டு போய்விட்டதுன்னு தெளிவா புரிஞ்சு பேச்சா யோசிச்சு படிச்சு பாத்தீங்களா கோத்திரத்தை அட்டவணையில கூட அவன் பேர என்ன செய்யல நீங்க விசுவாசின்னு இங்க சொல்லலாம் மேல ஜீவ இருக்கு ஞாபக இருக்கு அடுத்து ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் இருக்கு இங்கெல்லாம் போய் பார்க்கணும் உங்க பேர் இருக்கா என் பேர் இருக்கான்னு ஒரு சண்டே ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க ஒருத்தன் போலாம் பரலவத்துக்கு அங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க இவன் சொல்லான் என்ன நாற்பது வருஷம் விசுவாசிங்க உள்ள விடுங்கங்க எப்பா பேப் பேரில் உன் பேர் நினைச்சில இல்லைங்கிறான் இவன் கேட்குறான் தூதனை பார்த்து நீங்கள் புது ஆளா பழையாள பழையாளிட்ட போய் கேளுங்குறான் யார்கிட்ட தூதனை கேட்குறான் நீ என்ன புது புதுசாக உன்னை போட்டுருக்காங்களா பழையாள கேளுண்ணா பழைய ஆள் அப்படின்ங்கிறான் நீ என்ன பழையாளோ புது ஆளோ இந்த புக்கு ஒரே புக்கு தான் அவன் சொல்லுவான் இந்த ஒரு புக்கு தான்டா பாருங்கள் அதில் என்ன இருக்காது அது ஏற்கனவே அடிச்சு கிரிக்காச்சு மோசே காலத்திலேயே கத்துற சொல்றாரு இவர்கள் இப்போ பேரெல்லாம் எழுஞ்சிடுவேன் நானு கிரிக்கிடுவேன் மண்ணில் எழுதுவேன் சொல்றாரு கிரிக்கிடுவேன் ஒரு கட்டத்தில் வரும்போது சொல்றான் இந்த ஜனங்களை விட்டுறாதீங்க சுவாமி ஏன் பேரவன் செஞ்சிஞ்சிருங்க கிரிக்கணுங்க அந்த அளவு அந்த புக்குங்கிறது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று தோசிச்சு பாருங்க கோத்திரத்தை அட்டவணையில் கூட அவனை இப்ப யாரும் எழு கணக்கில் முதல் பிறந்தவனாக எண்ணப்படவில்லை அடுத்து சேஷ்ட புத்திரமாக அவனை விட்டு யார்ட்ட போயிடுச்சு யோசிப்பின் புத்திரத்துக்கு போயிடுச்சு பதினோராவது ஆளுக்கு போயிடுச்சு முதல் போய் இப்ப லெவன்த் வந்துட்டான் அப்படித்தானே முடிஞ்சு போச்சு அவனுடைய நம்முடைய ஜீவியத்தில் நம்ம இவ்வளவு நாளும் ஓடி பிரதிபலன் இல்லாம ஒன்ன எப்படி நம்மள மாதிரி முட்டாள யாராவது இருப்பானா சொல்லுங்க என்னாகும் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நசரை விரதம் தீட்டு போட்ட நாள் அவனுடைய சென்ற நாள் என்னது வருதா ஆறு பன்னெண்டு சென்ற நாட்கள் வருதா வீணா போச்சு அதனால நீங்க நினைக்க கூடாது நம்ம இருக்கிறதுனால ஏதோ கடைசி வரைக்கும் இப்படியே ஓடி ஓடி அப்படியாது இதுக்குள்ளேயே செத்து இதுக்குள்ளேயே அடக்கம் பண்ண போட்டு இதுக்குள்ளேயே இப்படியோ போயிடணும் இதுக்குள்ளேயே சாவலாம் அடக்கம் பண்ணப்படலாம் எதுல இருக்காது கோத்திரத்து அட்டவணையில லிஸ்ட் இல்லை பிரதிபலன் இல்லை ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம் அத்து விவசாய போய் விவசாயப்ப வர்றான் இவங்களுக்கு சாப்பாடு தூத்துக்கிட்டு எங்க வரான் விவசாய வர்றான் இவங்க அவ்வளவு வரும் பிளான் பண்றான் எங்க பத்து பேரும் இவனை நினைஞ்சிடணும் கொண்டணும் க்ளோஸ் பண்ணிடணும்னு முடிவு எப்படி இந்த சொப்பனை நிறைவேறும் எப்படி இவனை போய் நம்ம எல்லாரும் வணங்குவோம் பார்த்துடலாம் எல்லாரும் கொள்றதுக்கு பக்காவா பிளான் பண்ணிட்டான் அப்ப இந்த ரூபன் வந்து சொன்னா கொல்ல வேண்டாண்டா என்ன செய்யலாம் இங்கே குளியில போட்டா நம்ம கொண்ணோன்னு வராம அவனா சாப்பிட்டும் ஆதி ஆகமோ முப்பத்தி தப்பு வித்தான் கரெக்டு இப்ப ரூபன் நல்ல விலை மாதிரி இவன் என்ன செஞ்சிருக்கணும் அவன் ஏன்டா கொள்றீங்கன்னு சொல்லல இவன் தான மூத்தவன் ஏன் கொல்லணும் தம்பி ஏன் கொல்லணும் அதெல்லாம் அவனும் கை வைக்க கூடாது அப்படின்னு என்ன செய்யல சொல்ல சக்தி இல்ல தப்பு வைக்கணும்னு மைண்ட்ல இருக்க தவிர ஆனா அவனுக்கு தப்பு வைக்க ரூட் சொல்லி கொடுத்துட்டான் கொல்லாம குளியில போட சொன்னான் குளியில போட்டது அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க எடுத்து வித்துட்டான் யோசனை போய் ஒரு விதத்தில் காரணமா மாறினது கொல்லாம தப்பு வச்சதுக்கு ஒரு காரணமாக இவன் இருந்தாலும் ஆனா விற்கிறதுக்கு காரணம் யாருதான் குளியில அவனை அவர்கள் என்ன செஞ்சார்கள் வெற்றி போட்டார்கள் ரூபன் பின்னால் திருப்பி வந்து பார்த்தா அடப்பா இவரை கொண்டுட்டிங்களாடா என்ன பண்றீங்க அவனுக்கு இளைஞனை காணாமே ஐயோ நான் எங்கே போவேன் என்றான் எப்படி இருக்கும் இவனை ஏமாத்திட்டாங்க இவன் அவங்க கையில் தப்பு விற்கிறதுக்காக டெக்னிக்காக குழியில் போட சொன்னான் இவன் எங்கே போயிட்டு வர்றதுக்குள்ள இவனை குழியிலேருந்து எடுத்து யாரை வித்துட்டா இவனை வித்தாட்சி ரூபனுக்கு அது மறைஞ்சே போச்சு மறைமுகமாக யோசிப்பை தப்பு வச்சதுக்கு ஒரு காரணமா இருந்தாலும் யோசிப்பை குழியில போடுறதுக்கு இவன யாரு காரணம் அந்த குழியில அவன் பிக்கும்போதும் குழியில் கிடக்கும் போதும் அழுதானா என்னைய விட்டுருங்க நான் எங்க போயிடுறேன் என்னைய விட்டுருங்க நான் அப்பாட்டை போயிடுறேன் என்னை விட்டுருங்க நான் அப்பாட்டை போயிடுறேன் என்னை விட்டுருங்க என்னை அப்பாட்டை போயிடுறேன்னு யார் அழுதா அழுதானா நானா சொல்றண்ணா சொல்லுங்க அவனை குழியில் போடும்போது தண்ணி இல்லாத குழியில் தூக்கி இறக்குறாங்க அவனால அங்கிருந்து ஏறி வர முடியாத அளவில் அவனுக்கு ஒரு பள்ளமான ஒரு குழி அதுக்குள்ள இறக்கியாச்சு இறக்கும்போது அவன் அழுகுறான் அவனை விற்கிறாங்க என்னை விட்டுறாதீங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு அழுகுறான் இருபது வெள்ளிக்காசை வாங்கிட்டு அப்படியே அவனை அவனை கண்ணீரோடு அனுப்பிவிட்டானுங்க அழுதானா யோசிப்போ அழுதானா அழையா இருக்கு ஆதி ஆகும் நாப்பத்தி எப்படி ஒருத்தன் தந்து அவன் என்ன இயேசுவா சத்தமிடாது ஆட்டுக்குட்டி போல போறதுக்கு இயேசுக்கு நிலவாட்டமா இருந்தாலும் அவன் என்ன செய்யறான் கெஞ்சான் என்ன விட்டுருங்க மன வியாகுளத்தை கண்டும் இருந்துதான் யோசிப்பு பரிசுத்தன் யோசிப்பு பாவம் இல்லாதவன் பாவம் இல்லாத பரிசுத்த ஜீவியத்தை குழியில போட்டதே யாரு இந்த ரூபன் அடுத்து நாற்பத்தி ஒன்பது அவங்க தகப்பன் போடுறான் பாருங்க சாபம் நீ மேன்மையடைய மாட்டாய் சொல்லிட்டானா அந்த காலத்தில் இந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் சகோதரருடைய ஆசீர்வாதம் தாயினுடைய ஆசீர்வாதம் மாமனாருடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரொம்ப அதை அக்செப்ட் பண்ணுவாங்க இப்பதான் தாய் தகப்பனுக்கு மதிப்பு கிடையாது மாமனாருக்கு மாமிக்கலாம் என்ன கிடையாது மதிப்பே கிடையாது அந்த காலத்தில் அதெல்லாம் ஆசிர்வாதம் அவனுடைய தாய் அவனை ஆசிர்வதித்தாள் அவனுடைய தகப்பன் அவனை அவன் தகப்பன் ஆசீர்வதிச்சான்னா அது அப்படி நடக்கும் அதே நேரத்தில் தகப்பன் சாபம் போட்டானா அவ்வளவுதான் தகப்பன் சாபம் போட்டான் யார பார்த்து மூத்த பிள்ளைய பார்த்து போனா நீ மேன்மையடை தயவு செய்து மற்றவங்ககிட்ட நீங்க சாபம் வாங்காதீங்க காரணம் இல்லாமல் சாபம் போட்டா அது வேற விஷயம் அது காரணம் சாபம் தங்காது அதை பத்தி நீ கவலைப்படாது ஏதோ ஒரு ஊழியர்காரன் விசுவாசி புரியாம ஏதோ ஒரு ஆவிக்குரிய நீ துக்கப்பட்டு அழுதுட்டு ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்க நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை ஆனா காரணத்தோடு அவன் சமிச்சிட்டான்னா அது நமக்கு நல்லதா இருக்காது எப்படி யார் பதிமூணாம் யாத்திரை சொல்லி இருக்கு அவர்கள் செய்தால் அது உங்களுக்கு நல்லதா இருக்காதே ஊழியர்காரங்க துக்கத்தோடு உங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது அது உனக்கு என்ன செய்யாது பிரயோஜனமாக இருக்காது அதனால் நீங்கள் பெரியவங்ககிட்ட வந்து நன்மையான வார்த்தைகளை பெறணும் நீ நல்லா இருக்க மாட்டேன் நீ தேரமாட்ட நீ விளங்க மாட்டேன் அப்படின்னு வார்த்தைகள் நம்ம நினைச்சக்கூடாது வாங்கவே கூடாது உன் பிற்காலம் நல்லா இருக்காது ஃபியூச்சர் அழிஞ்சிடும் அப்படிலாம் நம்ம வந்து பெரியவங்க கிட்ட ஒரு பரிசுத்தவான்கள்ட்ட ஒரு ஆவிக்குரியவர்கள்ட்ட அப்படிப்பட்ட வார்த்தைகளை நினைச்சக்கூடாது தக்கப்பன் போல வயசு உள்ளவங்கள்ட்ட நினைச்சக்கூடாது வாங்கவே கூடாது இவன் சொல்ற மாறங்க நீ மேன்மையடைய மாட்டாய் முடிச்சுட்டான் ஒரே வார்த்தை அவன் செஞ்ச ஒரு நாள் தப்புக்கு ஹிஸ்டரிய அவுட்டு வாழ்க்கைய அவனுடைய வருங்காலம் அவனுடைய சந்ததியவே சுத்தமாக சொல்லி முடிச்சுட்டான் நீ தேரமாட்ட சொல்ற நீ மேன்மை அடைய மாட்டாய் தயவு செய்து யாரு வாயில விழக்கூடாதுமாங்க உலகத்துல சொல்லுவாங்க இல்லையா அவன் வாயில போய் விழுந்துடாத இவன் வாயில போய் விழுந்துடா அதே மாதிரி யார் வாயிலும் நீங்க என்ன செய்யாதீங்க அடுத்ததாக நியாயாதிபதிகள் அஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களில் இருந்து விட்டது இது எந்த நேரம் தெரியுமா யுத்த நேரம் சிசரா நடந்து நடந்துட்டு இருக்கு நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து என்ன செய்து யுத்தம் செய்து அவன் செபல நப்தலையும் போர்க்களத்து முனையில எப்படி நிக்கிறான் உயிருக்கு மரணத்துக்கு துணிஞ்சு நிக்கிறான் இவன கேட்டா இவன் எங்க இருக்கான் மந்தைகளின் சப நேரத்தில் நீ வீட்டில் இருக்கக்கூடாது வேலைகளை செய்யவே கூடாது ஆவிக்குரிய கூட்டங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் போயிட்டு இருக்கும் நீங்க யுத்த நேரத்தில் எங்க போக கூடாது உங்களுடைய காரியங்கள் இருக்கக்கூடாது அது உங்களுக்கு தோல்வியை கொண்டு வரும் தாவிது ஒரு நாள் யுத்தத்துக்கு போல என்ன நடந்துச்சு தொத்து போனானா தொத்து பண்ணானா ஒரு நாள் யுத்தத்துக்கு போல அன்னைக்கு பாவத்துக்கு இடம் கொடுத்தான் ஒருத்தனை கொல்ல வேண்டி இருந்துச்சு ஒரு அதனால ஒரு குழந்த செத்து போச்சு கத்தர் இவனை வந்து பயங்கரமாக கடிந்து கொண்டார் ஆனால் பைபிள்லேயே சொல்லியிருக்கு இந்த ஒரு காரியம் தவிர மற்ற எல்லா வச்சிலும் அவன் நல்லவன் ஒரு பிளாக் டாட் விழுந்துருச்சா ஒரு கரும்புள்ளி குத்திட்டாரா ஒரு நாள் யுத்தத்துக்கு போல ஒரு ஜபத்துக்கு நீ போலன்னா உன் வாழ்க்கையில் பயங்கரமான தோல்வி வரும் அது உனக்கு தெரியாது பிசாசுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் ஜபத்துக்கு போல ஒரு நாள் என்ன செய்யல ஊழியத்துக்கு போல தெரியும் அதுதான் வாழ்க்கையில தோல்வியினுடைய அஸ்திபாரம் தொடங்குது போல விசாஸ் மந்தைகளின் சத்தத்தை வரைக்கும் கேட்டுதான இருக்க இவன் ஆடு மாடு மேய்க்கிறாள் டெய்லி எந்த சத்தம் தான் கேட்கும் ஒரு நாள் தேவ சத்தங்கள் மந்தைகள் இந்த ஆட்டு சத்தத்தையே கேட்டு ஒரு நாள் எந்த சத்தங்கள் தேவசத்தம் கேளு ஜபத்துல போய் உட்காரு தேவசத்தம் கேக்கட்டும் நீ தேவ கேட்டு பழகினாதான் அடுத்த சத்தம் என்ன கேக்கும் ஏக்கால சத்தம் உனக்கே கேக்கும் தேவசத்தம் கேட்காத உனக்கு ஏக்கால சத்தம் யுத்த நேரத்துல போய் இவன் வந்து மந்தைகளின் சத்தத்தை கேட்டுட்டு இருந்தான வரைக்கும் இதுதான் இதே மனைவி இதே புருஷன் இதே பிள்ளைகள் தான் இதே பேர தான் இதே பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை முடியுமா இதுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கு நீ நீைகளின் சத்தையே கேட்டு நேரத்தின் காலத்தை நெஞ்சிடக்கூடாது அதே வசனத்தில் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி ரூபன் வந்து பயங்கரமான பிரிவினை நாள் ஒரு பத்து நிமிஷம் பேசினா குடும்பத்தையே பிரிச்சிருவான் அவனுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப கண்ணிங்கான பிரிவினைக்குள்ள பயங்கரம் பத்து நிமிஷத்தில் ஒரு ஆளை பிரிச்சிருவான் பதினஞ்சாம் வசனம் ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி இவனால் எல்லாருக்கும் மனோவிசாரங்கள் இருதயத்தின் நினைவுகள் இவனால் எல்லாருக்குமே டார்ச்சர் தான் ஒரு ஆள் தான் ஆனால் இவன் பண்ணுறதுல அவ்வளோ பேருக்கும் துக்கம் வரும் குடும்பத்தை பிரிக்கக்கூடாது புருஷனையும் மனைவியும் பிரிச்சிடக்கூடாது சகோதர சகோதரிகளை பிரிச்சிடக்கூடாது ஒளியக்காரங்களையும் ஒளியக்காரங்களையும் பிரிச்சிடக்கூடாது விசுவாசிகளை விசுவாசிகளை கூட்டி என்ன செய்யக்கூடாது பிரிக்க கூடாது உன்னுடைய வார்த்தையினால பிரிஞ்சால் நீ தான் அது குற்றவாளி அவங்க பிரிஞ்சிருவாங்க தண்டனை அனுபவிப்பாங்க அந்த ரத்தப்பள்ளி ஆற்றதான் நிற்கும் ஓன் தலையில்தான் வந்து நிற்கும் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நீங்கள் காரணமா அது இந்த நாரதர் வேலை நாரதர்னா தெரியுமா உங்களுக்கு நாரதர் தெரியுமா நீங்கள் பைபிள் ரொம்ப படிச்சிருப்பீங்க நாரதர்னா சண்டை மூட்டி விடுறது இந்த கையில் ஒன்று வச்சுட்டு அடிச்சுட்டு இருக்கோம் அந்த ஆவி நீங்கள் படிச்சு இந்துக்களில் படிச்சுருந்திங்கன்னா தெரியும் நான் ஒரு இடத்துல ஒரு சகோதரிக்கு பிசாஸ் பற்றிகிட்டு இருந்தேன் திடீர்னு இன்னொரு இடத்துல யாருக்கும் சுகமில்லைன்னுட்டாங்க நான் இன்னொரு விசுவாசியை கூப்பிட்டு எங்கே கிளம்பிட்டேன் அந்த விசுவாசிக்கு சுகமில்லைன்னு பார்க்க போயிட்டேன் இங்கே இந்த பிசாசு பிடிச்ச சகோதரி ஆடிக்கிட்டே கிடந்துச்சு அப்போ நான் அவங்க ஏரியாவிலேருந்து வந்த அந்த பிள்ளையை கொண்டு வந்ததானே ஒரு ஐயா ஒரு சிஸ்டர் இன்னொரு போ மூணு நாலு பேரை விட்டுட்டு பார்த்துக்கோங்க அது எதாவது அகோரமாக ஏதாவது பண்ணிடறப்போகுது ஏன்னா அது ஓடிடும் தற்கொலை பண்ணுவேன் அது இது ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் காத்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் நான் போயிட்டு வந்தேன் நான் போயிட்டு வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வந்து திரும்ப நான் போய் தவங்க வந்து ரெடி ஆகி ஜபத்தில் போனேன் ஜபத்துக்கு போனால் வேறு ஆவி நான் போகும்போது உள்ள ஆவி இல்லை இன்னொரு ஆவி நெஞ்சிருக்கு இந்த ஆவி வந்திருக்கு ஏய் நீ யாரு அப்படின்னு நானா அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த கையில் வச்சு அடிக்கும் பார்த்துருக்கீங்களா அதை சிக்னல் காட்டிச்சு எனக்கு புரிஞ்சுக்கிச்சு ஓ நீ வந்திருக்காங்க சென்னை வந்து என்ன செஞ்சிருக்காங்க நானா உங்கள் விசுவாசிலாம் எங்கே இருக்காங்கன்னு பாருச்சி அது சொல்லுது உங்கள் விசுவாசிலாம் எங்கே இருக்காங்க பாரு எங்கே இருக்காங்க பாரு என்ன இங்கே தானே இருக்காங்க ஒருத்தரும் பேச மாட்டான் அப்படின்னுச்சி என்ன வரைக்கும் பண்ணல யாருமே அப்படின்னுச்சி என்னன்னு கேட்டால் இது நாம் போன உடனே இது வந்திருக்கு வந்த உடனே அந்த பிரதரை கூப்பிட்டு உடனே பற்றி இந்த சிஸ்டர் இப்படிலாம் பேசுதுன்னு சொல்லி இந்த சிஸ்டர் மாதிரியே பேசியிருக்கு உடனே அவரு டென்ஷன் ஆயிட்டாரு நீ எப்படி என்னை பற்றி சொன்னேன்னு ரெண்டு பேருக்கும் என்னஞ்சிருச்சி சண்டையை மூட்டி விட்டுடுச்சு இவங்க ஜப விட்டு ரெண்டும் அங்கங்கே திசையில் உக்காந்துருக்காங்க மூணு பேரும் இது ஸ்ட்ராங்காகி வெல் செட்டில்டு இது அமைதியாக இருக்குது பிரச்சனை இல்ல யாரும் ஜபிக்கல ஒன்றும் பண்ணல நான் சொல்லுது இந்த பாருக்க ஒவ்வொரு தேசியல நான் தான் பண்ண இருந்துச்சு அதுக்கு பிறகு இவங்க அப்படியே இவங்களுக்கு புரியுது இது யாரு வேலை இவங்க அது வரைக்கும் இந்த சிஸ்டர் தான் சொல்லி இந்த சிஸ்டர் இருக்கிற ஆவி பேசுச்சுன்னு இவங்களுக்கு என்ன செய்யல கண்டுபிடிக்கல ஏசுவை வந்து பெரு சிலுவையில் அறையப்படக்கூடாதுன்னு ஏசு உடனே உள்ள பாத்துட்டார் என்ன இருந்துச்சு பிசாசன் அப்பால இப்போ சாத்தான் என்ன அதே இடத்துல பேதிருவா அவர் பார்த்துருந்தாருனா அந்த ஆவியில்னா இணைஞ்சிருப்பார் சே நான் பாடுபடக்கூடாதுன்னு என் சீசன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு யோசிப்பார் அதுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால உள்ளே இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சாரு சா அதனால உங்கள் வீட்டுக்காரம்மா பேசும்போது உள்ளேருந்து என்ன பேசுது உங்கள் உங்கள் வீட்டுக்காரர் பேசும்போது உள்ளிருந்து எது பேசுது பையனோ பொண்ணோ பேசும்போது உள்ளிருந்து இது பையன்தான் பேசுகிறான்னா பையனுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஒன்னு பேசுதா நம்பர் டூ பேசுதான் கண்டுபிடிக்கணும் இது தெரியாம நீங்க ஆளந்த குடும்பம் ரூபன் ரூபனுடைய பேச்சு பயங்கரமான ஸ்பீச் அவன் அவன் ஸ்பீச்சு அவரு சொல்றேன் பிரிவினைக்கு கானான்னு போறதுக்கு கிட்ட வந்தாச்சு இப்ப எவர்தான தான எங்க போயிடலாம் கானான் இருக்கிற கீழே யாத்து எப்படி இருக்கு சூப்பரான இடம் இருக்கு நம்ம இங்கே செட்டில் ஆயிரலாம் இவன் போய் காத்து புத்திர பேசினான் காத்து புத்திரர் போய் மனாச கோத்திரத்தில் பாதிட்டு பேசினாங்க போகவில்லை பைபிள் கிறிஸ்டிய படிச்சு பாத்தீங்கன்னா ரூபன் எங்க போல கானாந்து காத்து புத்திரையும் மனாசிய கோத்தரத்துல பாதி வரையும் ரெண்டரை கோத்தரை எங்க நின்றுடுச்சு இருக்கா என்னாகம் முப்பத்தி ரெண்டு ஒன்னு இப்ப தான் பார்வை அம்மா பார்வை வருது இப்போ கூச்ச பார்வை வருது பாருங்க தூர தரிசனம் போய் பக்கத்து தரிசனம் வருது லோத்தின் ஆவி உள்ள வருது அவ்வளவுதான் அதுக்கு பிறகு அவன் எங்க போல சும்மா யுத்த போனாங்க திருப்பி செட்டில் ஆயிட்டாங்க இந்த ரூபந்தான் காத்து புத்திர சேர்த்து இழுத்து மனாசியில கூப்பிட்டாங்க மனாசையில பாதி வருட்டானா நீ மேன்மையடைய மாட்டா என்று வார்த்தை நிறைவேறிச்சா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது இவனுடைய பிரிவினையில் அந்த ஜனங்களும் கூட நஷ்டப்பட்டு போய்விட்டார்கள் பாவம் அவனுடைய வாழ்க்கையில் அவனும் நஷ்டம் அவனுடைய கோத்திரமும் காணான என்ன செய்யலை மோசை அந்த காணான கால் வைக்கிறதுக்கு கெஞ்சுனான் மோசை அந்த காணானுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு கெஞ்சுனா அந்தவரையே அந்த நல்ல தேசத்தில் நான் நினைஞ்சிடறேன் கால் வைக்க எனக்கு என்ன செய்யுங்க ஒரு சான்ஸ் கொடுங்க அதுக்கு பிறகு அவன்கிட்ட வாசிங்க எந்த வாசனும் அவர் சொன்னார் நீ பாத்துட்டில்ல போதும் இதை குறித்து நீ என்ன செய்யாத பேசவே பேசாத அவ்வளவு டென்ஷனானார் அவன் சொல்றான் அந்த நல்ல தேசத்தில் நான் கால் வைக்க எனக்கு உத்தரவாக வேண்டும் பைபிளில் ரொம்ப வீக் போட்ருக்கேன் நீங்க அவ்வளவு வெறும் நான் சரேத்து நான் சப்ஜெக்ட் பேசுனா என் பேசிட்டு இருக்கும் போதே பிள்ளைங்க கூட வருவாங்க பவுல்னா டபால்னு தூக்கி வச்சுக்குவாங்க காணான்னா அவ்வளவும் ரெடியா நிற்கும் காணானே ஒன்னு குறைந்தீரா விபாக மூணா நாலா அந்த நல்ல தேசத்தை நான் பார்க்க விபாகம் மூணு இருபத்தி அஞ்சா மூணு இருபத்தி அஞ்சு அவன் போய் பார்த்துட்டு வந்து இங்க இருந்து பாரு எங்க போய் பார்க்க கூடாது உள்ள போய் பார்க்க கூடாது கால் வைக்க கூடாது நீ அப்படிப்பட்ட மேன்மையான தேசத்தை இவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சு கூட இவனை செய்யல அவன் மைண்ட் பார்வை வந்து எப்படி பார்த்திருச்சு இடத்தை அவர்களுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள் தென்பட்டது இப்புறம் எப்படி இருக்கும் புறப்பட்ட பாதி வழியில சோதா பார்த்த எப்படி தென்பட்டு கத்தோடைய தோட்டமாய் தென்பட்டு அங்கேயே பிரேக் ஆயிட்டான் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சு போய் கடைசியில் அவனுடைய நிலவரம் மிகவும் பரிதாபமாக முடிஞ்சது நாம் இந்த பாதையில் வந்துட்ட பிறகு நல்லா வந்துட்டு இருக்கும் நீங்க சிங்கம் எருசிலேயம் இந்த ரெண்டு தரிசனத்தையும் விட்டுறக்கூடாது இதை நீ விட்டுட்டு போனீன்னா காரு வீடு நிலம் மனைவி பிள்ளை பேத்தி பேர வண்டி இப்படியே கொண்டு போய் பிசாசு ஒன்று எங்கேயும் சாத்திடுவான் இங்கேயே அடைய வச்சிருவான் முடிஞ்சுது புரியுதா சொன்னது புரிஞ்சதாசிலம் ஒரு புதிய விசுவாசிகளுடைய தரிசனம் ஊழியக்காரருடைய தரிசனம் இந்த ரெண்டு தரிசனத்துக்கும் நீங்க தகுந்த வாழ்க்கை வாழலைன்னா உங்களுக்கு இங்கேயே எல்லாம் செட்டில் இங்கேயே பரலவத்தை அனுபவிக்கிறது மாதிரி இருக்கும் ஒரு வீடு ஒரு காரு நாலு பிள்ளை ஏழு பேத்தி இப்படியே கொடுத்து நல்ல சம்பந்தம் நல்ல வளர்ச்சி நல்ல சாப்பாடு இப்படி பெட்டு மெத்த வசதி வாய்ப்பு முடிஞ்சிச்சு எங்கே வந்து சேர மாட்டே நீ காணான்னு கிடைக்கவே கிடைக்காது உனக்கு இதுதானே தகுந்த இடம் கல்யாணம் கட்டினோன்னா கோயிலுக்கு வரமாட்டேங்கிற குழந்தை பெருச்சுன்னா கோயிலுக்கு வரமாட்டேங்கிற சம்பளம் கூடிருச்சுன்னா கோயிலுக்கு வரமாட்டேங்கிறேன் நடந்து வரும்போது ஒம்பது மணிக்கு கூட்டத்துக்கு வந்த காரில் வரும்போது பத்தே காலுக்கு வர அப்படிதானே உனக்கு கார் கொடுத்ததுக்கு என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் இருக்கா நடந்து வரும்போது உனக்கு அவ்வளவு லோ ஸ்டேஜ்ல கத்தரை வச்சிருக்கும் போது ஓடி ஓடி ஓடி எங்க வந்த எட்டே முக்கால் எட்டம்பதுக்கு எல்லாம் கொடுத்ததுக்கு வந்த இப்ப கார் கொடுத்தாச்சு பத்தே காலுக்கு வர கத்திர உடைய அலைச்சல பார்த்து கனம் பண்ணிட்டே வர்றாரு உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து உன்னுடைய பிரயாசங்களை கண்டு கத்திர உன்னை என்ன செய்ன்மைப்படுத்துறாரு ஆனா நம்ம என்ன செய்றோம் நாம உதாசீனப்படுத்திக்கிட்டே போறோம் காரணம் நம்முடைய பார்வை இப்போ காணான் காரனுக்கு இப்புறத்தில் இருக்கிற கீழையாத்து தேசம் அதுதான் அவன் வந்து தனக்கு தகுந்த இடம் பார்க்கல ஆடு மாடுக்கு தகுந்த இடம் தான் தமிழ்ல பரலகுத்து போன தமிழ்ல நல்ல இடத்துல செட்டில் பண்ணணும் நான் தமிழ்லேயே அப்படி நிப்பாட்டணும் இப்படி நிப்பாட்டணும் இதுதான் பிள்ளைங்களுடைய மைண்ட்லேயே நான் போய்கிட்டே இருக்கான் உலக பிரகாரமான தரிசனம் உன்னுடைய நித்திய ராஜ்யத்தை என்ன செஞ்சிடும் தடுத்து போடும் அடுத்துமம் ஏழாம் அதிகாரத்தில் காணிக்கை செலுத்துகிற விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்த பிரபு காணிக்கை செலுத்தலாம் அப்படின்னு ஒரு கட்டளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோத்திரத்து பிரபு என்ன செய்யலாம் காணிக்கை செலுத்தலாம் இது வந்து கட்டளை பதினோராசம் என்னாகமும் ஏழு பதினொன்னு போதும் ஒவ்வொருத்தனுக்கும் அந்த நாளில் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாம் காணிக்க செலுத்துறேன் டக்குன்னு முதல் நாள் யாரு வந்துட்டா யூதா வந்துட்டான் முதல் நாள் யாரு வந்துட்டான் யூதா நான் காணிக்க செலுத்துறேன் இரண்டாம் நாள் பார்த்தா டக்குன்னு இசக்கார் வந்துட்டான் பதினெண்டாம் வசனத்துல யூதா பதினெட்டாம் வசனத்துல இசக்கார் இருபத்தி நாலாம் வசனத்துல யார் வந்துட்டா செபுலன் வந்துட்டான் முப்பதாம் ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா யார் வரா அசால்ட்டா நம்மால் வராரு காணிக்கை எத்தனாம் முதல் நாள் இவர் செலுத்த மாட்டாரு எப்பன்னா வருவாரு பார்க்கலாம் இப்ப என்ன அவசரம் காணிக்கையில் கவனமீனமாக இருக்கிற ஒரு ஆவி யாருக்கு இருக்கு சரி ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு ரெண்டாம் நாள் வரலாம்ல இப்ப யாராவது கொடுக்கட்டும்மா இப்ப இப்ப என்ன இப்ப நம்ம கொடுக்கலன்னா என்ன சபை கெட்டு போயிருதா சோறு இல்லாம இரு மெல்ல பார்ப்போம் காணிக்க செலுத்துறதுல ரொம்ப தாமதமான ஆள் இவன் நாலாவது நாலாவது நாள் தான் யார் வருவா இவன் உள்ளே வருவான் ரொம்ப கேர்லஸ் கத்தருக்கு செலுத்துறதுல நீ யாராக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆளாக இருக்கணும் அப்பந்தான் கத்தர் உனக்கு நூறு பேர் ஜபிச்சா ஓன் ஜபத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்வாரு நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படியே உனக்கு அளக்கப்படும் கரெக்டானாசு வீட்டில் வந்து உட்காந்து காணும் எங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு வந்து உட்கார்றாரு அவர் சபையிருக்கிற டைம் இது அவரு சபையில உட்கார்ந்து சுற்றி இருக்கிறார் அவர் வீட்டில வந்து உட்கார்ந்தாள் எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கு ஒரு ஆள் சமையல் சமையல் சமையல் சமையல் சமையல் சாகர் வரைக்கும் என்னது அதுபடிதான் இன்னொரு குரூப்பு இயேசுவின் பாதத்தில் வந்து உட்காந்தாச்சு இன்னொருத்தனை வீட்டிலேயே காணும் இயேசு வந்து உட்கார்ந்து நீ சமையல்ல போய் உட்கார்ந்து வேலைகள்ல உட்கார்ந்து ஒன்னு தெரிசுத்த போயிடுச்சு இப்போ அதே லாசரு சிக்கு வந்தாரா நீ அளந்துட்டு அவர் வரும்போது நீ இல்ல இப்ப உனக்கு சிக்கு யாரு வரல செத்துட்டான் யாரு வரல அடக்கம் முடிஞ்சிடுச்சு அடக்கத்து கூட யாரும் வரல நீ எப்படி இருக்கியோ அப்படித்தோ நீ என்ன அளவில் உட்காந்து என்ன செய்யணும் இந்த சுத்திருப்பு நாளுக்கு தெரியாதா நீ விசுவாசி தானே வருஷ வருஷம் வருஷ கடைசியில் சுத்திருப்பு கூட்டம் தெரியாதா புரோக்கிரம் என்ன செய்யணும் நீ அதை மாத்தி வைக்காம நீ இப்படியே போயிட்டே இருந்தீங்க அப்படி அவர் உட்கார்ந்து சுத்தி இருக்கிற டைம் சபையை சுற்றி இருக்கிற நேரம் எந்த நேரத்தில் நீ சுத்தி இருக்காம நீ பாட்டுக்கு சுத்திட்டு திருப்பி வந்து சுற்றி இருக்கணும்னு சொன்னா சுத்தி இருப்பு கிடைக்காது அது நடக்காது அதனால் இந்த விஷயத்தில் நம்ம ஊழியக்காரங்களானாலும் சரி விசுவாசங்களானாலும் சரி ஆண்டவர் உன்னை சுத்தி இருக்கும் நீ உன்னை சுத்திரித்துக் கொள்ள வேண்டும் நான் சுத்தி இருக்கும்போது நீ சுத்தியிருக்கலன்னா நீ ஒரு காலம் சுத்தி இருக்கப்பட மாட்டை கேள் இருபத்தி நாலு பதிமூணு மாட்டா நான் உட்காந்து சுத்திகரிச்சு பாக்கிறேன் காணிக்கை விஷயத்தில் ரொம்ப லேட் பிக்அப் அடுத்ததாக என்னாகமும் பதினான்கு முப்பத்தி ஆறு இவன் துர்ச்செய்தி சொன்ன ஒரு குரூப் இவங்க துர்ச்செய்தி சொன்னது எத்தனை பேரு போனது எத்தனை பேரு போனது பன்னெண்டு பேர் துர்ச்செய்தி சொன்னது எத்தனை பேர் பத்து பேர் அதுல யாரு உண்டு அதில் ரூபனும் உண்டு ரூபன் கோத்திரமும் உண்டு என்னாகவும் பதி ஆறாம் வசனத்தில் காலை வந்து யூதா கோத்திரம் எட்டாம் வசனத்தில் ஒசேயா யசுவா எப்ராஹிம் கோத்திரம் முதல்ல நாலாம் வசனத்தில் ரூபன் கோத்திரத்தில் சக்குரியின் குமாரன் யார் போனது சம்மூவா போனான் அப்போ காலேபும் யோசுவா தான் என்ன சொன்னது நற்செய்தி சொன்னவங்க மத்த பத்து பேரும் சபைக்குள்ள வந்துட்ட பிறகு இவ்வளவு பிரசங்கங்கள் கேட்ட பிறகு கத்திர உனக்கு அற்புதங்கள் செய்த பிறகு அதிசயங்கள் செய்த பிறகு உன்னை அபிஷேகித்த பிறகு நீ அவிசுவாசமா பேசவே கூடாது நீ தேவனை மறுதளிக்க கூடாது வசனத்தை மறுதளிக்க கூடாது சத்தியத்துக்கு உரதமா நீ பேசவே கூடாது புரியுதா உங்களுக்கு கையில் பைபிள் வச்சுக்கிட்டு ஆண்டு ஒரு கிரியை செய்யலு சொன்னா அது என்ன அர்த்தம் சொல்லுங்க பொய் தான் அது பாக்கெட்டில் பணத்தை வச்சுக்கிட்டு என்ட காசு இல்லை என்ட காசு இல்லை அப்படின்னா என்னது நீ பொய் சொல்ற கையில் வேதத்தை வச்சுக்கிட்டு கத்திர எனக்கு அற்புதம் செய்யலன்னு நீ எப்படி சொல்லலாம் சொல்லக்கூடாது உன்னுடைய வாயிலிருந்து துர்ச்செய்தி வரக்கூடாது அவிசுவாசமான வார்த்தைகள் அவநம்பிக்கையான வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து நினைச்சக்கூடாது புறப்பட உன்னுடைய வார்த்தையில ஒருத்தன் செத்து கிடக்கவ என்ன செய்யணும் உயிரோடு எழுப்பணும் கீழே விழுந்தவன் வார்த்தைகள் என்ன செய்யணும் தூக்கிவிடப்படணும் நீங்க நற்செய்தி சொல்லணும் யாருமே நம்முடைய துர்ச்செய்தி சொல்லி என்ன செய்யக்கூடாது பழக குடால் அதே குரூப்ல தான் போனாங்க யோசுவாவும் காலையும் சொல்றாங்க நல்ல தேசத்தை கத்தாரு நமக்கு கொடுப்பார் நம்ம போயிடலாம் அதே இடத்துல பார்த்துட்டு அவங்களுக்கு முன்னால் வெட்டுக்கிளி போல தென்பட்டோம் இதுவரைக்கும் நீங்க பேசினதெல்லாம் தெய்வீகமா மாம்சீகமா யோசிச்சு பாருங்க நம்முடைய என்ன வார்த்தை வழிய வருது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இதுதான் இப்படி துற்செய்தி சொன்னதினாலும் மேன்மையடையாத தோல்விகள் இருந்ததினாலும் பிரிவினைகள் இருந்ததினாலும் கானானுக்குள் பிரவேசிக்காமல் இந்த கோத்திரங்கள் கானானுக்கு ஆப்போசிட்ல போய் எவர்தானுக்கு இப்புறத்தில் தங்கினாலும் இவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள் பைனல் ஸ்டேஜ் இவங்க கோத்தரமே சிறை இருப்புக்கு போய்விட்டது ஒன்னு நாளாகமம் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அவர்களை அவன் என்ன செய்தான் அவர்களே அவன் என்ன செய்தான் சிறைப்பிடித்தான் முடிஞ்சு போச்சா இப்ப உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் அவனை விட்டு போயிடுச்சு அடிமையாக போயிட்டாங்க கைவிடப்பட்ட ஒரு நிலவரம் இது இது இதுதான் கைவிடப்பட்ட ஒரு நிலவரம் வருஷக்கணக்காக இவங்க நம்பி இருந்த அந்த தேசத்திலேயே இருந்து கடைசியில அந்த தேசத்திலே இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டு அந்த தேசத்தை போயிட்டாங்க நாம் ரூபன் ரூபன்னா இதோ ஒரு மகன் அப்படின்னு அர்த்தம் ஆவிக்குரிய விளாருங்க இல்ல மாம்சத்துக்குரிய விளாருங்க ஒண்ணு அனலாயிரு இல்லாவிட்டால் குளிராயிரு ரெண்டுக்கு நடுவில் எப்படி இருக்காத எதுவெதுப்பா இங்க தலையை காட்டுறது வெளிய வாழை காட்டுறது இந்த விலாங்கு மின் மாதிரி இந்த வேலைல நீ காட்டாத ரெட்டை வேடம் போடாத ரெட்டை நாக்கு வைக்காத ரெண்டு நாக்கு யாருக்கு இருக்கு பாம்புக்கு விசுவாசிகளுக்கோ ஊழியர்களுக்கோ ரெண்டு நாக்கு இருக்கா பைபிள் இருக்கா இருநாக்கு இரு நாக்கு ஒன்னு திமுத்தி மூணு எட்டு ஒன்னு திமுத்தி மூணு எட்டு இரு நாக்கு சபையில உதவிக்காரங்க விசுவாசிகள் உதவி ஊழியர்கள் உதவிக்காரங்கள்லாம் நம்ம எல்லாருமே ஊழியர்கள் தான் ஆண்டவருக்காக சேவை செய்ய நம்முடைய நாக்குல என்ன இருக்க கூடாது இரு இருக்க கூடாது அது சர்பத்தினுடைய ஆவி ஒப்புக் கொடுக்கலாமா ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற ரூபனின் ஆவியை பலிபிடத்தில் வைக்கிறேன் எல்லாரும் கண்களை மூடுவோம் ஃப்ரை சல்லா ட்ரை சல்லா கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஒப்புக் கொடுங்க அதுக்கு பிறகு அறிக்கை அதுக்கு பிறகு ஒரு அபிஷேகம் அந்த ரூபன் இன்னைக்கு இல்லாமையே போயிடணும் ரூபனின் ஆவி அந்த சாயல் அந்த ஸ்வாவம் அந்த பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள இல்லாமல் கத்துறந்த வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை தரணும் ரூபன் இருக்கும் வரை நாம் காணாமுக்குள்ள போக முடியாது ரூபனின் ஆவி இருக்கும் வரை நமக்கு மேன்மை கிடையாது ரூபனின் ஆவி இருக்கும் வரை நமக்குள்ள அவிசுவாசமான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும் அலோயா எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் சிதாபாலும்